அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் பல வலிமையை பெற்றவர்க்கும் தகுந்த பாதுகாவல் நல்ல வளர்ச்சியை கொடுத்து பல பயன்களை தரும் பாதுகாவல் இருப்பதால் வலி இழப்பு இல்லை வலி இழப்புன்னா பலம் குறைஞ்சு போகிறது பலம் இல்லாமல் போகிறது அப்படின்னு அர்த்தம் பாதுகாவல் இருப்பதால் வலி இழப்பு என்பது இல்லை இழப்பில்லாமல் வெற்றி கிடைக்கிறது அது ரொம்ப விசேஷம் அல்லவா சிறப்பல்லவா பலம் இருந்த நல்ல பாதுகாவலான இடம் மிகவும் அவசியம் என்கின்ற உண்மையானது இங்கே நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது நல்ல இடமானது வெற்றியோடு வலிமை குறையாமல் செய்து பல நன்மைகளையும் அளிக்கக்கூடியது என்பதுதான் இதனுடைய பொருள் மாறுபாட்டோடு கூடிய வலியினை உடையவருக்கும் அரணை சேர்ந்தாகின்ற ஆக்கம் பல பயன்களை கொடுக்கும் என்கிறார் பரிமேலழகர் உரையாசிரியர் மாறுபாடு எனப்படுவது பூமியானது பல அரசர்களும் ஆளுவதற்கு பொதுவாக உள்ளதென்று பொறுக்காத அரசருடைய மனநிலை என்கிறார் வடிவேலு செட்டியார் என்கிற உரையாசிரியர் முரண் சேர்ந்த மொயம்பினவர் மாறுபாட்டோடு கூடிய வலிமையை உடையவர் முரண் என்ற சொல்லுக்கு வலி மாறுபாடு போர் முதலிய அர்த்தங்கள் இருக்கின்றன என்கிறார் ஜெகவீர பாண்டியனார் மொயம்பு அப்படின்னா தோல் வலி அதாவது பலம் முரண் சேர்ந்த மொயம்பினவர் அப்படின்னா பலம் வாய்ந்த தோள்களை உடையவர் என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் அரசர்களுடைய தோல் வலிமையை வியந்து கூறுதல் மரபு சாஸ்திரத்திலையும் அடிக்கடி பார்க்குறோம் மகாபாகோ கீதா சாஸ்திரத்தில் அடிக்கடி வருகிறது நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலையி ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே என்று கம்பர் பிரானும் தோல் வலிமையை போற்றியிருப்பதை நினைத்து பார்க்கலாம் திருவள்ளுவர் அரனுக்கு இலக்கணமும் சொல்லியிருக்கிறார் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது குரட்பா அரண் அதிகாரத்திலே இருக்கிறது மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்கிறார் மணி தெளிந்த நீரும் வெட்ட நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை நான்கும் உடையதே அரண் எனப்படும் என்கிறார் அவர் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் என்பதற்கு பொருள் பாதுகாப்பான இடத்திலிருந்து செயல்படுவதால் பல நன்மைகள் விளையும் என்று நமக்கு உணர்த்துகிறார் திருவள்ளுவர் என்ன நன்மைகள் பகைவரால் தமக்கு நலிவு ஏற்படாமல் இருக்கும் தன்மை தாம் நிலை பெற்று நின்று அவரை நலிவுறச் செய்தல் முதலானவை இவைகள்தான் அந்த நன்மைகள் இனி பதவுரை பார்க்கலாம் முரண் மாறுபாடு அல்லது வலிமை சேர்ந்து பொருந்திய மொயம்பினவர்க்கும் தோள்களை அல்லது வலிமையை உடையவருக்கும் அரண் பாதுகாப்பான இடத்துடன் சேர்ந்து இணைந்து ஆம் செயல்படுகின்ற தன்மையானது ஆக்கம் ஆற்றலை பெருக்குவதுடன் பலவும் பல நல்ல பயன்களையும் தரும் கொடுக்கும் ஆக்கம் பலவும் தரும் என்பதனை எல்லாவிதமான நன்மைகளையும் நாம் பெறலாம் என்ற பொருளையும் கொடுக்கும் திருக்குறளிலே ஆக்கம் என்ற சொல் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம் ஆக்கம் என்றால் இன்பத்தை ஆக்கித்தருதல் நன்மையை ஆக்கித்தருதல் என்ற பொருள்படும் மாறுபாடு பொருந்திய வலிமை உடையவருக்கும் அல்லது வலிமை பொருந்திய தோள்களை உடையவருக்கும் பாதுகாப்பான இடத்துடன் இணைந்து செயல்படுகின்ற தன்மையானது ஆற்றலை பெருக்குவதுடன் பலவிதமான நல்ல பயன்களையும் கொடுக்கும் இதுவே பொழிப்புரை முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்